சலாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லமாபாத் குரானிலேயே ஆஹ பரக்கத்தான சூரா இதுன்னு கேட்குறாங்க சூரத்துல் பக்ரா அதுதான் நவிசல்லா அலிசன் அவர்கள் அதிகமாக சிறப்புகளை சொல்லியிருக்கிறாங்க ஆயத்துள் குருசிங் அதில் தான் இருக்குது குரான்லேயே ஆஹ மிகச்சிறந்த வசனம் குரானுடைய பக்ராவுடைய கடைசி ரெண்டு வசனம் ஆமனர் ரசூல் மிகவும் பறக்கத்தானது மொத்தத்தில் பக்கரா சூரா குரானில் மிக பறக்கத்தானது இதுபோன்ற கேள்விகளை கேட்டு பக்ராவ மட்டுமே வாழ்க்கபுரா ஓதணுங்கிற முடிவுக்கு வராதிங்க மொத்த குரானும் ஓதப்படணும் என்பதையும் விளங்கிக் கொள்ளுங்கள் அலமது இல்லா